ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தத்தில் நாம் செய்யக்கூடியதான ஹோமத்துவனுடைய மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்க்கிறோம் இது விஷயமாக ஒரு முக்கியமான விஷயத்தை கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது கருட புராணம் என்ன சொல்கிறது இது விஷயமாக அப்படின்னு பார்க்குற பொழுது ஒவ்வொரு ஜீவனும் யமபுரத்துக்கு போகிற வழியில் பதினாறு நகரங்களில் தங்கி போகிறான் யமதூத்தர்கள் பதினாறு நகரங்கள் வழியாக ஒவ்வொரு ஜீவனையும் அழிச்சுன்னு போகிறான் அந்த பதினாறு நகரங்கள்லேயும் அந்த ஜீவன் தங்கிற சமயத்திலே தான் மாசிக்கம்னு நாம் இங்கே பண்ணுறோம் அந்த மாசிக்க அன்னத்தை சாப்பிட்டுட்டு அந்த நகரத்தில் பிறகு அங்கேருந்து அடுத்த நகரத்திற்கு கிளம்பி போகிறான்னு கருட புராணம் காண்றது ஒவ்வொரு நகரங்கள்லேயும் யம அவர்கள் கையில் வச்சு என்ன வச்சுருக்கா அந்த ஜீவனிடத்துல அவர்கள் என்ன பேச என்ன பேசுகிறா அப்படிங்கிறத கருட புராணம் விரிவாக காட்டுறது அந்த நகரத்தில் யார் ராஜா ஏன் அந்த நகரத்திற்கு போல பேர் வந்தது இவ்வளவையும் விரிவாக நமக்கு கருடபுராணம் சொல்றது.. யாமியம் சௌரிபுரம் நகேந்திர பவனம் கந்தர்வசைலமௌ க்ரௌஞ்சம் குரூரபுரம் விசித்திர பவனம் பஹ்வாபதம் துக்கதம் நானாக்கிரந்தபுரம் சுதப்த பவனம் ரௌத்ரம் பயோ வருஷனம் சீதாதி ஷோடசபுராணேத்தன் அதஷ்டா தே அப்படின்னு கருடஸ்வாமிக்கு பகவான் சொல்கிறார் யாமியபுரம்னு ஒன்று சௌரிபுரம் நகேந்திரபவனம் கந்தபுரம் சைலாகமம் கிரௌஞ்சம் க்ரூரப்புரம் விசித்திரபவனம் பஹ்வாபம் துக்கதம் நாணாக்கிரந்தபுரம் சுதப்தபவனம் ரௌதிரம் பயோவர்ஷணம் சீதாட்யம் பகுபீதிபுரம் அப்படின்னு பதினாறு நகரங்களுடைய பெயர் இந்த பதினாறு நகரங்களுக்கும் ராஜாக்கள் இருக்கா இந்த நகரங்கள் சாதாரணமாக நம்முடைய கண்களுக்கு பட படமா படாது யமபுரத்திற்கு போகிற ஜீவன்களுக்கு மாத்திரம்தான் படும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு பகவான் அப்போது ஒரு நகரத்தில் தங்கி அந்த ஜீவனிடத்திலே அந்த யமதூத்தர்கள் பேசுகிறான் ஒவ்வொரு நகரத்திலையும் அப்போது இந்த ஜீவன் சில விஷயங்கள் தெரிய வருது அதை மனசில் வச்சிருந்து அந்த ஜீவன் அழுதுண்டு யமதூத்தர்கள்ட்ட பேசுகிறான் தத்திர யாமியபுரம் கச்சன்னு புத்திர புத்திரேதி சருவன்னு ஹாஹேதி கிரந்தத்தே நித்தியம் ஸ்வகிருதம் துஷ்கிருதம் ஸ்மரன்னு இது மாதிரி என்னுடைய புத்திரன் எப்படி என் குடும்பம் எப்படின்னு பேசுகிறான் தான் பண்ணின புண்ணிய பாபங்கள் தெரியுது அப்படின்னு பேசின்னு வர்ற பொழுது ஒரு இடத்துல கருட புராணம் ரொம்ப அழுதுண்டே அந்த ஜீவன் எமது உத்தரவுகளிட்ட சொல்கிறான் ஜலாசயோ நெய்வ கிருத்தோமையா ததா மனுஷ திருப்தியை பசுபக்ஷி திருப்தியை கோ திருப்திஹே தோர்ணகோச்சரகிருத்தரீரஹே நிஸ்தரஜத்வயா கிருதம் அந்த ஜீவன் அழுதுண்டே சொல்கிறான் இத்தனை வருஷகாலம் நான் என்னுடைய பித்திருக்களை உத்தேசித்து ஸ்ராத்தம் பண்ணினேன் ஆனால் அந்த ஸ்ராத்தத்தில் நான் கொடுத்த ஆகுதிகள் நான் படின பிண்டப்பிரதானங்கள் இவைகள் அனைத்தும் வீணாக போயிடுத்து ஏன்னா அது செய்ய வேண்டிய முறையில் நான் செய்யலை அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தெரிய வருது வருஷ காலம் அந்த பித்திருக்களுக்கு நான் அந்த கர்மாவை சரியான முறையில் செய்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு துக்கமே ஏற்பட்டிருக்காது போல இருக்கு பித்திருக்கள் அனுகிரகம் ஆனால் எனக்கு இது தோணாமல் போயிடுத்து நான் வீண் பண்ணிட்டு இத்தனை வருஷ காலம் ஸ்ராத்தங்கிற பெயரில் எதயோ பண்ணி வீண் பண்ணிட்டேன் என்னுடைய பித்திருக்களுக்கு அது போய் சேரல்ல அப்படிங்கிறது நான் தெரியுது என்னுடைய பித்திருக்கள் இந்த ஒவ்வொரு ஜீவனும் இந்த சுகதுக்கங்களை அனுபவித்த பிறகு மேகங்களில் வந்து ஜலம் வழியாகத்தான் இந்த பூமிக்கு வரான் ஒவ்வொரு ஜீவன் ஜலத்தை துணை கொண்டுதான் வரான் அந்த பித்திருக்கள் எங்கே இருக்கான்னா ஜலாசயா நிற்கிற நதி நிற்கிற குளம் ஏரிகள் ஓடுற நதிகள் அங்கே இருக்கா பித்திருக்கள் மனுஷர்களாக சில பிதற்கள் பசு சில பிதற்கள் கோக்களாக சில பித்திருக்கள் இருக்கா இப்படி இப்படி எந்த ரூபமாக உள்ள பித்திருக்களுக்கும் நான் எதுவுமே செய்யலை அவர்கள் பேரை சொல்லி நான் செய்ததும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறத நான் நினைக்கிற பொழுது இன்னைக்கு நான் அனுபவிக்கிற துக்கம் து துக்கம் அனுபவிக்கிறேனே இதில் தப்பே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருதுன்னு அந்த ஜீவன் அழுதுண்டு பேசுகிறான்னு கருட புராணம் சொல்கிறது ஆகையினாலே தான் நான் பண்ணக்கூடிய சிராதங்களை சரியான முறையில் செய்துவிடணும் செய்தால் இது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல துணை புரியறது அப்படிங்கிறத கருட புராணம் காட்டுறது இது அனைத்தையும் மனசில் வச்சுண்டு அந்த மந்திரம் நமக்கு பேசுறது அந்த ஸ்ராத்த மந்திரங்கள் எப்படி ஆரம்பமாகுதுன்னா என்மே மாதா பிரலுலோபரத்யூரதா தன்மேரே திதா வருண்யோபத்யதா மமுஷ்மை சுவாஹா முதல் மந்திரம் என்னுடைய தாயார் என் தகப்பனாரிடத்தில் மிகவும் மதிப்பும் மரியாதையும் மிச்சிருக்கிறவள் அவள் பதிவுறத தகப்பனாரிடத்திலேயும் கணவரிடத்திலேயும் குழந்தைகளிடத்திலேயும் அவளுக்கு தப்பான அபிப்பிராயமே வந்தது கிடையாது என்னுடைய தகப்பனாருக்கு என் தாயார் விஷயத்தில் ஓர்கால் தப்பான எண்ணம் இருந்தால் எது மே மாதா ஓர்கால் என் தாயார் கணவர் விஷயத்திலேயும் குழந்தைகள் விஷயத்திலேயும் சில இடங்களில் தவறாக நடந்துட்டால் அப்படிங்கிற எண்ணம் பித்திருக்களுக்கு இருந்தால் அனநோரதா தன்மேரே திதா விர்தாம் அந்த கெட்ட பெயரை என்னுடைய தகப்பனார் போக்கணும் விர்தாம் என் என் தாயார் சுத்தமானவள் அப்படின்னு பித்திருக்கள் செய்யணும் ஆபுரண்யோபத்தியதாம் இந்த நான் கூடியதான ஆகுதி என்னுடைய பித்திருக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு முதல் மந்திரம் சொல்கிறது ிாவ அறி துஷ அவிஸ்ர்தரண்யம் இது ரெண்டாவது ஆகுதில சொல்லக்கூடியதான மந்திரம் முதல் ஆகுதி முதல் ரெண்டு ஆகுதி பித பிதாவினுடைய பேரை சொல்லியும் அப்புறம் ரெண்டாகுதி பிதாமகருடைய பேர சொல்லியும் அடுத்த ரெண்டாகுதி பிரபிதாமகருடைய பேரை சொல்லி பண்ணுறதுன்னு நமக்கு ரிஷிகள் அமைச்சு கொடுத்துருந்தாலும் அத்தனை மந்திரங்களுமே அத்தனை பித்திருக்களுக்கும் போய் சேர்றதுன்னு தெரிகிறது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கிற பொழுது இந்த ரெண்டாவதாக நாம் கொடுக்கக்கூடியதான ஆகுதிக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்